வணக்கம் ஜூலை இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்போட்டை நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று கனிம வேளாண்மையில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளுக்கு மாதாந்திர ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்துள்ள மாநிலம் சிக்கிம் இரண்டு ஜூலியஸ் மாராபயோ சியாரோ சியாரா லியோ என்ற நாட்டின் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் மூன்று அனிசேரா மாநாடு அசர் பைசன் என்ற இடத்தில் நடைபெற்றது நான்கு உலகில் இரண்டாவது கச்சா உற்பத்தியாளராக இந்தியா உள்ளது ஐந்து இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் சைபர் அச்சுறுத்தலில் உலகிலேயே மூன்றாவது இடத்தில் உள்ள நாடு இந்தியா இனி இன்றைய கேள்விகள் ஒன்று ஸ்வர்ண ஒளி விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது இரண்டு இங்கிலாந்தில் உள்ள பணக்காரர்கள் பட்டியலில் இந்தியாவை சார்ந்த இந்துஜா சகோதரர்கள் எந்த இடத்தில் உள்ளனர் மூன்று பாகிஸ்தான் நாட்டின் முதல் முறையாக நீதிபதியாக பதவியேற்றுள்ள பார்வையற்றவர் யார் அதாவது பார்வை மாற்றுத்திறனாளி யார் நான்கு அரசின் அனுமதியுடன் தன்னைத்தானே கருணை செய்து கொண்ட டேவிட் குட்டால் என்பவர் எங்கு பிறந்தார் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி